பாடம் அந்நூற்றி நாற்பத்தி ஆறு இரண்டு நாட்கள் அல்லது அதையும் விட அதிக நாட்கள் எதையும் சாப்பிடாமல் குடிக்காமல் அதாவது நோன்பை முறிக்காமல் தொடர்ந்து நோன்பு வைப்பது கூடாது